வணக்கம் ஏப்ரல் 23, மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது நன்றனையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று பதினோராவது சர்வதேச திரைப்பட விழா பெங்களூரு நகரில் நடைபெறுகிறது இரண்டு மேக் இன் இண்டியா திட்டத்தின் கீழ் இந்தியாவிற்கென தயாரிக்க இருக்கும் விமானங்களின் பெயர் எஃப் டுவெண்டி ஒன் மூன்று காசிநாதன் அவர்களுக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிற்கான ஊவே சாமிநாதையர் விருது வழங்கப்பட்டது நான்கு பசிபிக் தீவுகளை தாக்கிய புயலின்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 இனி இன்றைய நற்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று பனிரெண்டாவது பன்னாட்டு இந்திய விமான தொழில் கண்காட்சி யாரால் தொடக்கி வைக்கப்பட்டது இரண்டு தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் அரசு பள்ளியில் பயிலும் ஏழை மாணவர்களின் கல்வித்திறனை மேம்படுத்துவதற்கான ஏற்படுத்தப்பட்ட திட்டத்தின் பெயர் என்ன மூன்று பயோ ஏசியா இரண்டாயிரத்தி மாநாடு எங்கு நடைபெற்றது நான்கு நைஜீரியா நாட்டின் அதிபர் யார் மீண்டும் சந்திப்போம் நன்றி